பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு குரு மருந்து ஷியோர் கியோர் வாசிக்க வேண்டிய வேதப்பாகம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அத்தியாயம் பதினெட்டாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டு வரை நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் தன் சொந்த சாப்பாட்டை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக ஒருவன் வெறியாயிருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையோ தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களே உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனா நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்று என்னவெனில் கர்த்தராகி ஏசு தாம் காட்டி அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய உடலாக இருக்கிறது என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக நீங்கள் இதை பானம் பண்ணும் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய உடலையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியும் உள்ளவருமாயிருக்கிறீர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்பட மனப்பாட வசனம் மூன்று யோவான் இரண்டாம் வசனம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. ஆண்டவர் நமது உடலின் ஆரோக்கியத்திற்காக பல ஏதுக்களை தந்திருக்கிறார் இன்று இரு முக்கியமான ஏதுக்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் முதலாவது ஆரோக்கியத்திற்காக புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆண்டவர் வைத்துள்ள சிகிச்சை சக மனிதரோடு ஒப்புரவாகுதல் பொறாமை வெறுப்பு கோபம் போன்றவையே பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என்று மருத்துவக் கலை கூறுகிறது நீதிமொழிகள் பதினாலு முப்பதிலே சாலமோன் இப்படி சொன்னான் நல்ல இருதயம் உடலுக்கு வாழ்வு பொறாமையோ எலும்புருக்கி நமது இருதயத்திலிருந்து கசப்பான வேர்கள் யாவற்றையும் பிடிங்கி எரிந்து உறவு முறிந்துள்ள யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்கும்படி முதலடி எடுத்து வைத்தால் ஆரோக்கியம் நம்மை நோக்கி நடைபோடும் பகையை பேணுவது நமக்குத்தான் கேடு தாராளமாய் பிறரது தவறுகளை மன்னித்து விடுவோம் சண்டை சச்சரவுகளோடு குறைந்து சபை விசுவாசிகள் திருவிருந்தில் பங்கேற்றனர் அப்பம் கிறிஸ்துவின் உடலை குறிக்கிறது என்றும் ஒவ்வொருவரும் திரு உடலின் அங்கம் என்றும் அவர்கள் நினைக்கவும் இல்லை நிதானிக்கவும் இல்லை எனவே நோய்களும் மரணமுமே அவர்களுக்கு தேவனது நியாய தீர்ப்பாயிட்டான் நாம் எச்சரிப்படையவே இவைகள் எழுதப்பட்டுள்ளன நாம் ஆண்டவரது உடலை சேதப்படுத்தும் போது அவர் நமது உடலை சேமப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது எப்படி விசுவாசிகளோடு மட்டுமல்ல பாதி அபிசுவாசிகளோடும் நாம் ஒப்புறவாக வேண்டும் குற்றமற்ற மனசாட்சிக்கு நிகரான மருந்தே கிடையாது பாதிக்கப்பட்ட நபரை நீங்கள் நேரில் சந்திக்க முடியாவிட்டால் கடிதம் எழுதி சரி பண்ணுங்கள் எக்காரணத்தை ஒத்தி போட வேண்டாம் இரண்டாவது சமாதானம் மற்றும் சுத்த மனசாட்சியோடு திருவசனத்தின் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஆபரகாமின் சாராலும் இறைவாக்குகளை அப்படியே விசுவாசித்தபோது மலட்டு தன்மையிலும் செத்த நிலையிலும் இருந்த தங்கள் உடல்களில் சுகமும் பலமும் பெற்றனர் இன்றும் மருத்துவத்தால் முடியாத அற்புதங்களை செய்யும் வல்லமை இறைவார்த்தைக்கு உண்டு சங்கீதம் நூற்றி ஏழு இஸ்ரேல் மக்களின் சரிதையை இப்படி வாசிக்கிறோம் ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் கிறிஸ்து தமது வார்த்தையினால் மக்களை விடுவித்தார் குணமாக்கினார் நூற்றுக்கு அதிபதி ஏன் ஆண்டவர் அபிதமாக பாராட்டினார் நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறேன் நான் ஒரு உனக்கு வாயென்றால் வருகிறான் போவென்றால் போகிறான் இது ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்னால் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை இஸ்ரேவேலில் கூட நான் பார்க்கவில்லை என்றும் அந்த வார்த்தையின் மேலே உள்ள விசுவாசம் ஆண்டவருடைய அற்புதத்தை நம்மிடத்தில் விரட்டி தள்ளி கொண்டு வரும் இயேசு திருவசனத்தை உபவாசி உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதங்களை செய்கிற சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டது என்று நான் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதால் வேதத்தை தியானிக்க முடியாவிட்டால் ஏற்கனவே மனநம் செய்து வைத்த மனநமாய் தெரிந்த திருவசனங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைப்பு ஊட்டுவதில் உதவியாக இருக்கத்தானே ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நமது பிரச்சனைகளையே நினைத்து கொண்டும் இருக்கக்கூடாது பிறரது தேவைகளை பிறரது கவலைகளை கண்ணீர்களை நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு காரியம் சொல்லுகிறேன் அளவுக்கு மீறி சுகமளிப்பு கூட்டங்களில் பங்கு பெறாதீர்கள் அளவுக்கு மீறி சுகமளிப்பு பத்திரிகைகளை வாசிக்காதிருங்கள் அப்படி வாசித்தால் தன்னலம் குறுகிய பார்வை உலக சிந்தை பொருளாசை ஆகிய நோய்களின் பாதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் மிஷினரி கூட்டங்களுக்கு செல்லுங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லு இடங்களுக்கு போங்கள் அப்படிப்பட்ட பத்திரிகைகளை வாசியுங்கள் சேவை நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுங்கள் சுனாமி நிற நிரா நிவாரணத்திற்கு என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்யுங்கள் மருத்துவமனைகளை சந்தித்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் இவெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற கார்கள் ஒன்றுமில்லாத எளியவர்களாகிய சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமது சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் கூட மற்றவர்களை நாம் கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அவர் நீக்கி போடுவார் இது மாறாத ஒரு உண்மை பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் நல்ல ஆண்டு எங்களுடைய ஆரோக்கியத்திலே நீர் கர்சனை கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் தோத்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய உடலிலே சுகம் வருவதற்கு முன்பதாக ஆன்மாவிலே ஆரோக்கியம் வந்தால் தானே ஆண்டவரே உடற் சுகம் நிலையாய் நிற்கும் நிரந்தரமாய் இருக்கும் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கசப்பு என்கிற வேரை முழுவதுமாக பிடுங்கி எரிந்துவிட நீர் எங்களுக்கு உதவி தாரும் திருவசனத்திலேயே சார்ந்திருக்க உதவி செய்யும் எங்களை விட அதிக கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் இழப்புகள் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து கண்ணீரும் கவலையுமாகவே தங்கள் நாட்களை கலைத்து கொண்டிருக்கிற மக்களை தேடிச் சென்று அரவணைத்து அவர்களுக்கு உம்முடைய நற்செய்தியை உம்முடைய அன்பின் செய்தியை பகிர்ந்தளிக்க எங்களுக்கு உதவி நீர் ஆரோக்கியம் பண்ணுகிற தேவன் எங்களுக்கு நீர் சுகம் தருகிற தேவன் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உம்முடைய சமூகத்திலே ஆரோக்கியத்திற்காக நெடுங்காலமாக ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கர்த்தர் அவர்கள் ஆன்மாவையும் அவர்கள் சரீரத்தையும் ஆரோக்கியமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் பிதாவே ஆமே